தீர்காழிபுத்தூரிலிருந்து கானா ரேவதி கணேசன் அவர்கள் வழங்கும் நட்டினியின் கவிதையும் சார வெற்றி கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தாள் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம்